அலேக்சல்ல அருகிலிருந்து கட்டளையிடும் வரை உங்களில் ஒருவர் எதிரியின் பக்கம் முன்னேற வேண்டாம் என்று கூறினார்கள் இணை வைப்போர் மிக நெருக்கமாக வந்தபோது தோடர்களே வானங்கள் பூமி அகலத்திற்கு உள்ளவா என்று கேட்டார் ஆம் என்று பதில் கூறினார்கள் அதற்கு அவர் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்று கூறினார் உடனே நபி சொல்லாஹும் அணிகர்கள் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என நீர் கூறுவதற்கு காரணம் என்ன என்று கேட்டார்கள் அதற்கு இறைஹூர் அவர்களே அல்லாஹுவின் மீது சத்தியமாக சொர்க்கவாசியாக நான் ஆகிவிட விரும்புவதை தவிர வேற என்று கூறினார் நிச்சயமாக நீர் அதில் ஒருவராக இருப்பீர் என்று நபி வாழ்த்து கூறினார்கள் பின்பு அவர் தன் அம்பு பையில் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தார் பின்பு நான் இந்த பேரித்தம்பழங்கள் அனைத்தையும் சாப்பிடும் வரை கூட உயிரோடு இருந்தால் அதுவே நீளமான வாழ்க்கைதான் என்று கூறிவிட்டு தன்னிடம் இருந்த பேரித்தம்பழங்களை தூக்கி எரிந்துவிட்டு எதிரிகளுடன் போரிடச் சென்றார் இறுதியில் கொல்லப்பட்டார் முஸ்லிம் ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று